மறுமை நாளில் அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபிசல்லும் அலிஹம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே எனது வேட்டை நான் கவனிக்க தவறினால் கீழே இறங்கிவிடுகிறது என்ன செய்வது என்று அபு பக்கர் அவர்கள் கேட்டார்கள் நிச்சயமாக நீர் பெருமைக்காக செயல்படுபவர்களில் ஒருவராக இல்லை என்று நம்பி சொல்லும் அலிசல்லி மூன்று ஆறு ஆறு ஐந்து இதன் ஒரு பகுதி முஸ்லிமின் இரண்டு பூஜ்ஜியம் உள்ளது